அவர்களை ஜிப் அலிசலாம் அவர்கள் சந்திக்கும் வேளையில் ரமலானில் மிக அதிகமாக நன்கொடை அளிப்பவர்களாக இருந்தார்கள் ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் நபி சலுள்ளாஹு அலிசல்லம் அவர்களை ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் சந்தித்து குரானை அவருக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அலி சந்திக்கும் புனித ரமதான் மாதத்தில் வேகமாக பேசும் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் புகாரி ஆறு முஸ்லிம் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஏழு